வரவுரவ அந்த முருகனை அருமையான திருமதி அது போல இங்க இந்த அம்மா வந்து ஒரு போர்படை நந்திய பெருமான் போய் சொன்ன உடனே அவர் சிரிச்சார் என்ன நந்திக்கு இப்பதான் தெரியுது அவள் என்றைக்கு பிறப்பாளோ அன்றைக்கி எனக்கு தெரியும் போன்லையா வந்ததுன்னா போனில் வராது அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி எங்கும் நீக்கமர் இருக்கின்ற பெருமானவன் மதுரை தெரியாது தடாதக தெரியாது அவங்க போருக்கு பிறப்புறது தெரியாது தெரியாமல் இருந்தால் அவன் இறைவனாகுவானா அதனால திருச்சுக்கிட்டாரான் நம்பி பெருமாள் பெருமாண்டை விண்ணப்பிச்சேன் அருகே போச்சு பெருங்க நான் அங்கே ஏற்பட்ட ஒரு இருபது பாட்டு செலவு பண்றேன் இந்த படை அதை செய்ய பாருங்க சிவபெருமானுடைய படைகள் யாரை தாக்குது தராத பிராற்றினுடைய படையை தரா தரப்பட சிவபெருமானுடைய படையை தாக்குதான் இப்படி ஒன்று கொண்டு தாக்கியது என்று சொன்னார் அதுல ஒரே வருடம் ஒரே வருடம் பரஞ்சோதி முனிவர் மிக அற்புதமாக அந்த நெறியை கொண்டு போகிறார் இப்ப இது மாதிரி சொன்னேன் எல்லாரும் பார்க்கும்போது போரடிச்சிடும் ஏன்னா போர் படி போர் அடிக்கும் போர் தான் அடிக்கணும் போர் அடிக்கும் போர் தான் அடிக்கணும் வேற என்ன பண்றது அப்படிதான் இருக்கும் ஆனால் பரஞ்சோதி முனிவர் அந்த போரடிக்காம போனார் என்னன்னு சில படைகள் இங்கிருந்து அங்கே சொல்லுகின்றன யார் அம்மையாருடைய படை சில படைகள் ஐயா இருக்கு சில படைகள் நான் விட்டவுடன் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் தூரம் போய் பிசு பிசுதான் சில புசுவானு போய் எதுக்கு நின்று அப்படி அது மாதிரி சில படைகள் போய் தாக்கி பிறகு அதை முடிஞ்சு போச்சான் சில படைகள் போய் ஊடுருவி அதையும் தாண்டி போச்சான் சில படைகள் இழவே இல்லை பொத்துன்னு விழுந்துட்டுதான் இப்படி இருந்தது என்ன சொல்றது சைவ சித்தாந்தம் கைவரப்பெற்றவர் இப்படி தாப்பா உயிர்கள் அந்த வினைப்பயனை அனுபவிக்கின்ற பொழுது சில உயிர்கள் தான் எண்ணியவாறு எண்ணியவற்றை பெறுகின்றன சிலது முயற்சிப்பட்டு தோல்வி பெறுகின்றன சிலது வெற்றி மேல் வெற்றியாய் போகின்றன அவர் அவர் வினைவடி அவரவர் அனுபவம் இதுதான் இவன் போயிட்டு ஆனால் இந்த படைகள் சென்ற போது எடுத்து அடிப்பிலேயே சில கீழே விழுந்தன சில படை சென்று தாய்க்கை கீழே முடிந்தன சிலபடி சென்று தாக்கிய பிறகும் சென்றன என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இந்த அனுபவங்கள் எதை போன்றன என்றால் உயிர்கள் தாம் செய்த வெளிப்பையனுக்கு ஈடாக இந்த உலகத்தில் அனுபவிப்பது போல என்று சொன்னதுதான் பரஞ்சோதி முனிவருடைய ஆழமான உள்ளம் அல் அதுதான் படிக்க வேண்டிய செய்திதான் இப்படியாக பல முறை சென்றுதான் சென்றவுடனே மீண்டும் தூய் நந்தியம் சுவாமி ஏது நம்ம படை ஒண்ணும் தாங்காத ஆற்றுக்கு அம்மா படை ரொம்ப பெருமாதமா இருக்கு நம்மளது சோர்வடையும் போல் இருக்கு அப்பவும் பெருமாள் அசங்குதா அசங்க ஆமே அப்படியா சரி நான் வர்றேன் அப்படின்னு அதுதான் வேணும் உங்களுக்கு அப்படியே வந்தேன் இப்ப இதெல்லாம் ஒலி ஒடியில இப்பதான் காட்டணும் ஒரு படையை காட்ட போறதில்லைங்களா காட்ட நாடு உருந்துக்கும் அதனால வேண்டாம் இல்லவா நாம காட்டுவோம் பெருமான் நன்றி பெருமான் சொல்ல பெருமான் எங்க உள்ள வெற்றி பெற்றதுனால துணிவாகவும் எழுச்சியோடும் என்ன நிற்கிறான் இந்த பெருமான் இது வருகிறார் கைலையை அத்தானி மண்டபத்தை காட்டி அங்கிருந்து உணர்ச்சியும் <isphere> <shake documentation> <shake IP _ %ríe> என்ன ஒரு மார்பகம் மறைந்தது ஒரு மார்பகம் அறிந்தது என்ன வேள்வியில் என்ன சொன்னாங்க எல்லா தாய்மார்களுக்கும் மார்பகங்கள் இரண்டு தான் அந்த அம்மா மட்டும் தடாதகை தோன்றிய போது மட்டும் மார்பகம் மூன்று வருத்தப்பட்டான் அதெல்லாம் படிச்சா மலைத்தோச பாண்டியம் ஐயோ நான் யாகம் செய்வேன் நினைத்தேன் அரசியலுக்காக சரியாக ஆன்மகவில் ஒரு பெண்மகுவை தான் தந்தது இந்த யாகம் மற்றவனு காது போச்சு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு அந்த பாட்டுமையான பாடம் சொல்லு நாம ஆகுவது பல பாடலை நீக்குவதற்கு பாவத்தை சொல்லுவதன் மூலம் பிராய்ச்சித்தம் செய்து கொள்வோமாக ஒரு ஆத்தர் செய்ய மாட்டாங்க பரபரப்பான உலகம் அதனாலே அது முடியாது சொல்றேன் அவரும் வந்து வருகிறார்ணித்து காட்டார் யார் தெரியுமா இந்த ஒலி ஒலியில போடுகின்ற போது ஆளை போட்டு கீழே பேரெழுதுரா பாருங்க ஓ இந்த ஆளா சோவா அப்படிங்கிறமில்ல அது போல அந்த பெருமான் வருகிறார் கீழே இந்த பாட்டில் பட்டு ஒற்றை சரணம் பாம்பாசை உடுத்த வெம்பூலித்தோளும் கால ஒரே ஒரு காலில் சிலம்பு இது இந்த வீரக்கரல் அணிஞ்சிருக்கு ஏன்னா அது ஆண்கரல் இன்னும் இல்ல பெண் அல்ல ஒற்றை வார்காரணமும் இப்ப நேர்களை திருவடியில் பார்த்தோம் அப்படின்னு அவருடைய இடையை காட்டார் அந்த வந்த ஆழ்வு இடை என்ன பாம்பாசைத்து உடுத்த வெம்புலி இப்போல் கட்டிருக்கிறான் இன்னும் நெற்றி என்னவே பெருமாள் இறைவனை வர்ணிக்கின்ற பொழுது திருவடியிலிருந்து போகணும் கேசம் அப்படி போகணும் அதனால எதிர்ப்பு சொன்னார் முதல்ல ஒற்றைவார்கரல் சரணமும் திருவடி பூலியா தைத்தோடையும் இப்ப இடுப்பு சரிங்களா கை சூழாதும் கையில் இருக்கிற தரிசனம் தரிசனம் பண்ணிக்கணு பெருமானை சரிங்களா பெண் நீரணி நீர்த்தியும் இப்ப திருநீர் சரிங்களா நூல் மார்பும் ஒரு யோகப்பட்டயம் நீங்க பூ நூல் வேற மாதிரி ஆரம்பிச்சிடப்படாது அது யோகப்பட்டயம் சரிங்களா யோகப்பட்டயம் இப்போ நேர தலையில கற்றைவேணியும் திருச்சடை திருச்சடை திருமணியிலிருந்து திருமுடி வரையணும் தன்னையே நோக்கிய கருணை இதை திருநோக்கும் அந்த கண்கள் என்ன செய்தாரு அந்த கண்கள் இரண்டும் இந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி சொன்ன நீங்க கண்ணம் கண்ணத்தில் போட்டுருவீங்க எங்க பையன் அப்படிமா அல்லவா எனவே பெருமானுடைய இரண்டு கண்களும் இந்த பெண்ணையே பார்த்துட்டு இருக்கு சொன்னா இவன் போடுற கணக்கு வேறவா அது தெரியாது எங்க பரிசோதனை முனைவருக்கு வரான என்ன தன்னையே நோக்கிய கருணை செய்திருநோக்கும் அந்த இரு கண்களும் இந்த பெண்ணையே பார்க்கின்றன இவன் நினைக்கிற மாதிரி காதல் செய்திருநோக்கம் இந்த கருணை என்ற சொல்லை பிடித்து வேறொரு சொல்லிட்டால் அங்கே பயனில்லை அந்த கண்கள் அப்படி நோக்கி நோக்கியே இருக்கதாம் இப்படி இருக்கின்ற யாரை கண்டால் அந்த அம்மா நார் படிச்சோம் தன் பாலியை கண்டாள் பாடி இது ஒரு பாதி இந்த அம்மா இது இதுவரைக்கும் பாதி பெண்ணா இருந்தா இப்ப இதுவரைக்கும் முழுமையான ஆளாகிறான் என்னன்னா தன் வாழப்பாதையும் தான் இதுவரையிலும் பிரிந்திருந்து பெருமானி பிரிந்திருந்து இடப்பாகவும் இருந்தது இப்பொழுது வளப்பாகவும் தருகிறதா அதை தன் கண்களால் கண்டாள் அப்படின்னா இதுதான் பெருமானி கையிலையில் கண்ட வழிபாடு வெடிபாடு அப்படி பார்த்தால்தான் பார்த்த உடனே கண்ட எல்லையில் ஒரு மூலை மறைந்தது ஒரு மார்ப்பினால் மதம் அச்சம் கொண்ட அமைந்திட மலர்ந்தொம்பின் மறைஞ்ச உடனே இவருக்கு இதுவரைக்கும் அப்படியே தலை வெற்றி வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி அம்மா வாழ்க அன்னை வாழ்க அப்படின்னு இருந்த கோஷம் போய் அந்த பெருமானை பார்த்து மாறு மறைஞ்ச உடனேயே எங்கிருந்துதான் வந்து தெரியலாப்பியம் அச்சமும் நானும் மடமும் துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப தொல்வாப்பியம் அச்சம் நானும் மடனாகிய மூன்று அம்மா அம்மா தானா வந்துட்டு ஏதோ ஒரு அச்சம் எப்படியோ ஒரு வெக்கம் கூச்சம் வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்க அந்த பெண் பார்த்தபடுதே வன்பு வந்து இறைகோல கருங்கோடல் பாறம் இதுவரைக்கும் கற்றிருந்த கூந்தல் தானா வந்துட்டு மே கூதெல்லாம் போன இந்த பெருமாட்டினுடைய திருவடியை நோக்கியதான் நின்றால் அந்த அந்த அது புரா நட நிலைகின்ற சொல்லக்கூடாது இப்படி ஒரு பாடல் திரைப்பாடலே இருக்குது காலம் போட்டு அப்படின் பாட்டு வரும் அந்த காலில் வந்து அந்த மண்ணை கழுகுதல் இருக்குதே என்னமோ இவ் அதாவது இந்த தமிழ் மண்ணில் தொலைஞ்சதுனால இவ எங்கோ போய் எப்படியோ திரைப்படத்தில் விழுந்தாலும் கூட இவனை மறந்து சில கருத்துக்கள் தொல்லாப்பி கருத்து கொண்டிருக்கும் அந்த பாட்டுல அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனை கண்டால் என்னென்ன அச்சம் நானம் தோன்றுமோ அதை பத்தி ஒரு மெய்ப்பாட்டு தொல்லாப்பித்தல் ஒரு இயல் இருக்குது அத போற போக்கு அந்த காலாலே கோலம் போட்டு அப்படி ஆரம்பிப்பான் அத முன்களித்து நிற்பதற்கு அது அந்த பெண்ணுக்குரிய அந்த நாணத்தினர் அப்படி நின்றாலாம் அப்படிப்பட்ட நின்ற இந்த வடிவத்தை பார்த்தவுடன் என்ன தெரியுது நின்ற மென்கோடிக்கு அகல் விசும்பீடை அரசிய திரு மாற்றம் அன்றறிந்த மூத அறிவ நாம் சுமதி உடனே அந்த சுமதிங்கிற அமைச்சர் என்ன பண்ணார் அப்பா காலத்திலிருந்து இருந்தவர் அப்பா இந்த வேள்வி செய்ததும் தெரியும் இந்த வேள்வியில் இந்த அம்மா தோன்றியதும் தெரியும் தோன்றிய போது வருந்தியதும் தெரியும் வருந்திய போது வானொலி கேட்டதும் தெரியும் அதனால பணியாளர்கள் வழி ஒரு வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லது எல்லா செய்தும் இந்த குடும்ப செய்தாலும் தெரியும் ஏதேன்னு சொன்னா கூட இது ஐயா செய்யறீங்க அப்பா காலத்துல இப்படி செய்ய மாட்டாங்க என்னமோ நான் பார்த்த கண்ணு உங்களை சொல்லக்கூடாது பதடிய பதடிய கண்ணப்ப கூட வந்த ரெண்டாள தந்தையார் கா இருந்தவங்க நானும் அப்பா காலத்தில் இருந்தவங்க அப்பா காலத்தில் இருந்தவங்க தங்காலத்துலேயும் வந்து வேட்டையார கூட வந்தாங்க அதனாலதான் என்ன பாங்க போது சொன்ன உடனே இது நம்ம அப்பாவும் நாங்களும் பல முறை வந்துருங்க இது தேக்கஞ்சோலைங்க அந்த ஆரை தாண்ட ஒரு மலை இருக்குதுங்க அப்படியா ஏ நீ வந்து இதெல்லாம் அப்படி போகணும் வேலை தாண்டிட்டு அப்படி அந்த பாலி ஆட்டை பார்த்து அப்படி என்ன பார்த்து அப்ப அங்க வாங்க நம்ம அப்பா காலத்தில் நாங்கெல்லாம் போய் பார்த்திருந்தா அந்த மலையை பார்த்தீங்கன்னா நல்ல காட்சியே காணும்னார் அது மட்டும் எடுத்துல இருந்தாள் கோணமில் குடுமித்தேவர் இருப்பும்பிழலாம் என்றான் அந்த மலை உச்சியில் ஒரு பெருமாண்டிருக்கிறார் அவருக்கு குடும்பத்தேவர் அங்க பணம் வணங்கலாம் குரு குதேசமாயிட குரு குதேசமாயிருக்கு பிறகு அடித்துக் கொண்டு அப்பறவையுடைய தேவாரத்தை அடித்துக் கொண்டு போகணும் கண்ணப்பர வரலாற்ற முன்னும் அவனுடைய நாமும் கேட்ட கோணவில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்று தான் இங்க தொடங்க தாண்டகத்தை அருமையான காட்சி ஆகவே அப்பா காலத்தில் இருந்த பணியாளர்கள் பிள்ளை காலத்தில் பேரங்காலத்தில் இருந்து சொன்னாங்கன்னா அது ரொம்ப அருமையா இருக்கும் இன்னும் சொல்ல போனா சில விதத்தில் ஐயா அம்மா சில கூட சொல்லுவாங்க இல்ல தம்பி பெரிய தம்பி கொஞ்சம் நீங்க நான் தான் சொல்றேன் உங்க அப்பாவுக்கு சொன்ன சொல்றேன் இப்படி அப்படி செய்யப்படாது தம்பி என்று சொல்லு வரவும் இந்த பெருமாட்டை நிற்கவும் அந்த பெருமானுடைய பிறநோக்கிள் மீது பரவும் இவளுடைய அந்த வேட்பாடெல்லாம் தோன்றவும் ஒரு மார்பகம் மறையவும் வந்த உடனே உடனே கீழே தரா அந்த தராட்ட அம்மா அப்பா காலத்துல சொன்ன அந்த ஆசிரியர் இன்னைக்கு பழிச்சிருக்கு இவங்கதான் ஒரு பக்கம் படிக்கணும் இன்னொரு சமுதாயத்தில் வழி வழிவந்த பணியாளர்கள் எப்படி இருப்பார் என்பதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அதனால அப்படி காலில் விட சொல்லணும் அதை ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் தரஞ்சோதி முடிவார் கொன்ற எஞ்சாடை குழகனே நின்மணக்குழகன் அம்மா நம்ம போருக்கு வந்து கணவனையும் தெரியும் இவரேதான் அவங்களுக்கு மனவாளம் நீங்களே தான் அவங்களுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி எங்க அங்கே கைதை கிரியிலே அவர் சொல்லிட்டான் ஏன்னா அந்த பழைய ஆள் அது மட்டும் அப்படி சொன்ன உடனே இப்ப என்ன பண்ண சுமதி சொல்லிட்டு அப்படின்னு நின்ட்டான் கை கட்டி வாய்ப்பு வச்சு நிற்கிறான் இப்ப இந்த அம்மா மண்களித்து நிற்கிறார் அப்படியே காலில் அந்த மண்ணை கீறி கொண்டு நிற்கிறான் என்ன இவர் கண் மட்டும் கொஞ்சம் எங்கே அவனுடைய திருவடியை நோக்குது பிரிந்தவர் கூறினால் பேசவும் வேண்டுமோ வேண்டாம் ஆனால் பேசுகிறார் தருமா என்ன பேசுகிறார் என்று தொட்டு நீ திசையின் மேல் ஜயங்கு எழுந்த போந்தனை யாமும் அன்று தொட்டு நம் அது உரை விட்டு உனைவிடாது அடுத்து வந்தனும் அருமையான வாக்கம் அந்த பெண்ணுடைய மனு எழுத்திருக்கிறா ஏப்பா நீ என்னைக்கு மதுரையிலிருந்து பொறுப்பிட்டு திக்கு விஜய செய்ய ஆரம்பிச்சியோ அந்நியிலிருந்து உங்களை தான் வந்து ஏ அவனால் அவள் இல்லை அவளால் அவன் இல்லை ஏது ரெண்டு பேரும் பிரிவு அது வந்து கிடையாது நீ என்று நீ இந்த திக்கு விஜயத்துக்கு பொருப்பியோமா அந்நியிலிருந்து நான் கூட தான் வந்துகிட்டு இருக்கிறேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்று சொன்ன நீருமான காண வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருப்பான் திருவேரகத்தில் இருப்பான் என்று கேட்டதும் தெரியும் அவங்க அதுக்கு பதில் சொன்னதும் தெரியும் அன்று தொற்று யாமும் நின்றுடன் வந்தன என்பது திருமுருகாட்டு படையிலே அறிவல் நின் வரவு என சங்கலிக்க அறிவல் மூன்று சொல் நின் வரவு அறிவல் இங்கே நீ மதுரையில் இழந்தன அன்று தொட்டு யாம் வந்தனும் இது பாடல் அது நடப்பல் நின் வரவு எனப்படையும் அவ்வளவு நினைத்து பார்க்க முடியுமா தான் அப்படி வந்தேன் நீ என்ன செய்ய பந்தனம் உன்னை தொன்று தொட்ட நாள் மறையுரை வழிவரு சோமவாரத்து வருதும் நின் நகர்க்கினேகின்றான் நேரானது தெரியுது வந்தேன் பரவாயில்ல உன்னை திருமணம் செய்து கொள்ளுகின்ற காலம் அடுத்து விட்டது சரியா வர்ற திங்கக்கிழமை இன்னைக்கு திருமணம் செய்து கொள்ளேன் திருமணம் இந்த நிகழ்ச்சி நடந்தது பாருங்கள் சொல்லப்படாதீங்க அருமை பல்வேறு இடங்களில் வருகின்ற சோமவாரம் திங்கட்கிழமை திருமணம் செய்து கொடுக்கிறேன் பெருமாள் சரி அப்படி சொன்ன நாள் என்னவோ என்பதை பின்னர் இருந்து சொல்லுகிறார் எனவே அவ்வளோதான் உடனே என்ன ஆச்சுனர் அந்த படைகள் அப்படியே மார்ச் அப்படின்னா இங்கே இருந்து கையில இருந்து என்னைக்குமே இந்த மா அந்த மாடுகள் மற்றதுக்கெல்லாம் கூட இங்கே இருந்து ஊருக்கு போகிறதுக்கு நேராக வர்றது சீக்கிரம் வந்துடும் ஏன்னா சொல்லக்கிட்டு பாரு நீ இன்னைக்கு கட்டில் நிற்க முடியாத வரும்போது நான் நிக்க வரைக்காதுங்க பிச்சுட்டு வந்துடும் அது இயல்பாகவே இப்போ என்னென்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம அம்மா நம்ம திக்கு விஜயத்துக்காக வந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் வெத்தலை பாக்கு மாத்தி போோம் கல்யாண கல்யாணத்துக்கு போறோம் கல்யாண சாப்பாடு வந்துட்டு பார்த்தீங்களா கல்யாண சாப்பாடு வந்துட்டு எனவே பாத்துங்க திருவருள் இப்படிதான் சுவாமி கல்யாண சாப்பாடுன்னு பாத்து நினைவிப்பேன் அல்ல முதல்ல இப்ப காபி தர்றோம் கல்யாண சாப்பாடு அவங்க இருக்குது இது இப்ப கைலியங்கிரியில கொடுக்க போற காஃபி மனதில் மறந்து கூடாது இது கலியங்கிரியில் ஏன்னா குருமூர்த்தியில் இருக்கிறாங்க அதனால கைலியங்கிரி கொடுக்குற காபி மதுரை சாப்பாடு இருபது முப்பது ரூபா போறும் ரொம்ப சாப்பிடாதீங்க காபிய கொஞ்சமா சாப்பிட்டுங்க எல்லா படையும் வந்தது படையில வந்தன இந்த இடத்தை ஒரு ஒரு சாமியோடு பாடுகிறார் நான் சொல்றது சொல்லிட்டே வர்றேன் முடிந்தவரை செய்யுங்க முடியாட்டி விட்டுருங்க புரட்டாசியில இந்த பத்து நாட்களும் பொதுவாக பெருமாட்டி நினைனும் என்று சொல்றோம் திருமகளாக கலைமகளாக பெற்றவையாக பெருமாட்டி அருள் செய்கிறாள் மறந்த அருள் செய்வது யாரு பெருமாட்டி ஆனா எப்படி இருந்து திருமகளாக கலைமகளாக வெற்றி தெருவாக இருந்து செய்கிறான் ஆனா அவள் தான் எல்லாம் அவள் தான் செய்யலாம் அப்படி செய்யிற வீணாட்சி அமைப்பில் படிங்க சரிய திருப்பதி மனத்தில் வளர்ந்தது ஏழு பாட்டு நடந்திருக்கு திக்கு விஜயம் செய்து மீண்டும் இப்பொழுது மதுரைக்கு வந்திருக்கிறாள் என்று படிச்சிருக்கிறோம் நாற்பத்தி ஏழு பாடல் இப்ப இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று சொல்லுகிறேன் யார் சொன்னது குணர்சாமிய ரொம்ப அற்புதம் போர்கோலமே திரு மனக்கோலமானவள் பொன்னூசலாரியருளே புழுதினை சொக்கர் திருஅலகின் கொத்தகோடி பொன்னூசலாரியருளேஜல் பருவத்தில் போய் அம்மா நீ சமத்துமா எங்க அம்மா இல்ல எங்க அம்மா சமத்தான அம்மா என்னன்னாரு போர்கோளத்துல போய் மனக்கோளத்துல எங்க அம்மா வந்தாங்க இந்த மாதிரி கதை நீங்க எங்கயாவது கேட்டுச்சீங்களா போர்க்கோலமே திரு மனக்கோலமான பெண் பொன்னூசல அடியரு புடுவதை சொத்த திரு அழகினு தொத்தகோடி பொன்னூசல அடியரு மீனாட்சி பிளக்குது போர்கோலமே மனக்கோலமான பெண் ஒரு வெள்ள ரெண்டு மாங்காய் எங்க அம்மா ஒரு மாங்கா கையிலையும் வெல்ல முனியும் சொன்னான் இன்னொரு மாங்கா கணவனியும் போயிட்டு வந்துட்டான் ஒரு சுமரி போன்றாச்சு இனிமேக்கிறது கிடையாது அவரே சொல்லி என்ன பண்ணிட்டாரு அருமையான கோலம் அமைந்திருக்க மற்ற சில பாட்டுலாம் இருக்குது அவங்க தள்ளியே நான் வருகிறோம் முழுதான் பை நாம் என்ன முடியாது என்பதனால இப்பொழுது அங்கே இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னார் இந்த மாதிரி திருமணம் சரி அம்மா போனாங்களே அது வந்து எங்க வரைக்கும் போனாங்கன்னு ஊரில் இருக்கும்னு கேட்டாங்க மதுரையில் ஆடாடாடா வடபலம் போனாங்களா அப்புறம் பிரமலோகமா திருமாலோகமா அல்லதுதான் கைது இங்கிலியே போய் கருத்துல கல்யாணம் தெரிஞ்சு கொண்டுட்டாங்கன்னு பின்ன நம்ம அம்மா மாதிரி நம்ம யாரும் ஆகும் இருக்க முடியாது நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரெல்லாம் கல்யாணம் வந்துட்டு விட்டீங்க இந்த கல்யாணம்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய மகிழ்ச்சியினால தான் கழுத்தில் வந்த நகையெல்லாம் கல்வி கொடுக்காங்களாம் அவ்வளவு மகிழ்ச்சி இப்படி மதுரை மாநகம் பெருமகிழ்ச்சியில் ஆளுகிறது என்று சொல்லி அதே ஒரு அதுல ஒரு பதினைந்து பாட்டு பாட்டு சொல்லுகிறார் அப்படி சொன்ன பிறகு வருகிறார் இந்த மனமுறை அங்க இருப்பவர்கள் சொல்ல அப்பொழுது ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லுகிறார் அவற்றெல்லாம் ரெண்டு ஒன்று தான் நினைத்து பார்க்கிறோம் போது ஒன்றை நாம் நினைத்து பார்க்கணும் இப்ப பெருமான் வந்து சரிப்பா அந்த ஊரெல்லாம் அழகுபடுத்தப்படுகிறது அரண்மனை அழகுபடுத்தப்படுகிறது பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்து திருமணம் செய்ய வேண்டிய இடம் அந்த இடத்தை பண்ண அந்த இடத்தை என்ன அதை மட்டும் அதை வர்ணிக்கிறதை மட்டும் சொல்றேன் அதை வர்ணிக்கிறதை மட்டும் சொல்றேன் நல்ல விமானம் அந்த விமானத்தில் ஒரு நல்ல ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் உட்கார போறாங்க அந்த ஊஞ்சலும் அங்க மாறுமே கால்களாயி அந்த ஊஞ்சல் பலகை இருக்குதே நாம இருக்கிற பலகையெல்லாம் தான் இது ஆறு கால் வச்சிருக்கு என்ன வேதத்துக்கு அங்கம் ஆறு எனவே அந்த ஆறும் ஆறு காதுகளாக இருக்கின்றன உலகத் தலைவர்களில் வந்து காதுகளாக இருக்கின்றன முதல் எடுத்து அந்த ஆறு காது வச்சு அது மேலே அந்த பழக போற்றுகை கேட்டாரு பலகை பரஞ்சோதி மனிதர் என்னவா அதனால பிரணவமே பலகையாய் ஓங்காரமே பலகையாய் இருக்கு ஆறு அங்கம் கால்களாய்மே அதனுடைய பொருளாய் ஏன்னா பெருமான் யார் என்ன பெருமான் உள்ளொலியாய் உள்ளொளிக்கும் உள்ளொலியாய் நீங்காத பேருவாய் நின்றோ நீங்க சாம கந்தான் ஓங்காரத்து உள்ளொலியாய் உள்ளொளிக்கும் உள்ளொலியாய் நீங்காத பேருவாய் நின்று அது பிரணவத்தின் உட்பொருளாக இருக்கிறான் அதில் நாளே பிரணவமே பலகையாக இருக்கின்றன இப்ப சித்தாந்தம் சொல்றேன் தோத்தர் சொன்ன சாத்திரம் சொல்றேன் உண்மை விளக்குன்னு ஒரு நூல் பதினாலு சாஸ்திரத்தில் பாடியவர் திருவதி மனவாசம் கடந்தாருடைய நாற்பத்தி ஒன்பது ஒருவர் அருள் சிவாச்சார ஒருவர் இடம்பெற்றிருக்கின்றனர் பற்றி ஒரு இடம் சொல்லுகின்ற பொழுது இந்த நடராஜ பெருமானுடைய திருவாசின்னு சொல்றது அந்த திருவாசி எது தெரியுமா ாய் என ஓவன் எப்படி போடுவீங்க அப்படி போடுவீங்க அல்லவா அது போல அந்த பெருமாவுடைய நராய்புணர்ந்த வரை இதுக்கு பேர் என்ன பேருந்தா